ஆயிரத்தி எட்டு அப்துல்லாஹிபின் மசூது ரதி அல்லாக அறிவிக்கின்றார்கள் குரான் என் முன் ஓதுவீராக என்று என்னிடம் நபி சொல்லாஹும் அணிஹி வசல்ல இறை தூதர் அவர்களே குரான் உங்களுக்கு இறக்கி வைக்கப்படும் நிலையில் நான் எவ்வாறு உங்கள் முன் ஓதுவது என்று கேட்டேன் மற்றவர் ஓதி நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று நபி சொல்லாகும் அணிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்களிடம் அந்சா அத்தியாயத்தை ஓதினேன் அப்பொழுது கியாமத்தி நாளில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியாளரை நாம் கொண்டு வரும் போதும் இவர்களுக்கு சாட்சியாளராக நாம் கொண்டு வரும்போது எப்படி இருக்கும் என்ற நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி வசனத்தை ஓதி முடித்தேன் அப்போது நபிசல்லம் லாகு அலஹிசல்லம் அவர்கள் இப்போதைக்கு இது போதும் என்று கூறினார்கள் நான் அவர்களை பார்த்தபோது அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் முஸ்லிம் எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம்